अखंड मंडलाकारं व्याप्तं येन येन चराचरं तत्पदं दर्शितं तस्मै श्री गुरवे ம் அண்டமமலாக்காரம் வேனராச்சரம் தின येन तस्मै श्री गुरवे நம குருபிரோ மகேஸ்வரம் ஸங்கமம் வந்துக்கிச்சி சராச்சரம் தின தைக येन गुरवे सर्वश्रुति லோக்கியம் சராச்சரம் தின தஸ்மீ நம சுவித்ன விராஜபாம்புஜாஜரியோயம் சாந்தம் तम, तस्मै श्री ோமாநீரவே நம தலா விஷி முதை ஸ்ரீகரவே நம அனைஞன்மிரா श्री गुरवे மஷணம் பிச்சா சாரசம் गुरवे பாதோதம் சைகுரவே நம நரிகம் த நுரோரிகரம் நாஜ மத் உருஜூ தீரவே நமராதிர குரமம் நாஸ்தி தைகி மேவே பந்துஷ் சாா த்தமே வியம் மேவே सर्वं ओम मूर्ति सूत्रकृतं மேவ்ஷிமூர் சுஷிகேந்திரம் भाष्यकृतं இத்தீந்திரம் மேஷி கி நித்தியை ஓ பூர்ணமூர் பூர்ணாத் பூர்ணமுத பூர்ணஸ் பூர்ணமா पूर्णामे बावशिश्यते। पूर्णामे बावशिश्यते। ओम इति होवाच பூர்ணமேவிஷா மைத்தேயீதிவியன் வாஹம் अंतं கத்தியயீதி சாஹோ வாச்ச भगो சர்வா பீ तेन, नेति வின பூர்ணா சரி கதம் தின அம்தீ நேத்தோவாச்சாக்கியீவி சாத் மத்தியூ நாஷ் விச்ச மைத்தேயேம்திமம் குறியம் எதேவகேத தவிரூதி சோவாச்சாவல் பிரிவம் பே ஹாஸ்வாமி தே யாச்சாண मे सहोवाच மே நேதி சோவாச்சு காமாத்ம காமாஜா காமா जा जा प्रिया भवति आत्मनस्तु कामाय जा जा प्रिया भवति आत्मनस्तु कामाय जा या प्रिया भवति नवारे पुत्राणाम् कामाय पुत्राः पुत्रा प्रिया भवन्ति आत्मनस्तु कामाय पुत्राः प्रिया भवन्ति ஆமஸ் நேமண காமா பிரிம் ātmanas tu kāmāyabhraṁha priyam bhavati navāre kṣatrasya kāmāyaya kṣatrampriyam bhavati ātmanas tu kāmāyā kṣatrampriyam bhavati navāre Loka-nām-kāmāyaya ஆமஸ்மா नवारे भूतानाम कामाय नवारे भूतानाम कामाय भूतानि प्रियाणि भवन्ति प्रियाणि भवन्ति आत्मनस्तु कामाय भूतानि प्रियाणि भवन्ति आत्मनस्तु कामाय भूतानि प्रियाणि भवन्ति नवारे सर्वस्य कामाय नवारे सर्वस्य कामाय सर्वं प्रियं भवति ஆமனஸ் காமா பிரிம் போத்தவிய மந்தியாசிய மைத்தேயி ஆமனோ வா अरे मत्या, தர்ஷனேனஸ்ரவணேன மத்யாவிஞ்ஞானேனம் சர்வம் விதித்தம் யாக்யவல்யர் பிரம்மஜானத்திலே தெளிவாக இருக்கக்கூடியவர் இருப்பினும் பிரம்மஜானம் உறுதிபெறவேண்டும் என்பதற்காக பிரம்மஜானத்திலே நிஷ்டை பெற வேண்டும் என்பதற்காக மேலும் ஒரு பிராமணன் ஞானியாக இருந்தாலும் சன்னியாச ஆசிரமத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தர்மசாஸ்திரங்களும் வற்புறுத்தி கூறுவதாலும் மைத்ரேயை அழைத்து நான் சன்னியாச ஆசிரமத்துக்கு போகப் போகிறேன் என்று சொன்னார் ஆகையினால் உங்கள் இருவருக்கும் நான் பிரிவை உண்டு பண்ண வேண்டியதாக இருக்கிறது என்னிடமிருந்து உங்களுக்கு பிரிவு ஏற்படப் போகிறது உங்கள் இருவருக்கும் என்னுடைய தொடர்பு இல்லாததினால் பிரிவு ஏற்பட போகிறது என்று சொன்னவுடன் மைத்ரேயி இந்த செல்வத்தை எங்களுக்கு பிரித்து கொடுக்கிறீர்களே இந்த செல்வத்தினால் நான் முழுமையான சாந்தியை மோட்சத்தை அடைய முடியுமா என்று கேட்க முடியவே முடியாது அதை நினைத்துக்கூட பார்க்க முடியாது எப்படி உபகரணங்களை உடையவர்களுடைய வாழ்க்கையானது ஓரளவு மேலெழுந்தவாரியான அமைதியாக இருக்கிறதோ அப்படித்தான் இருக்குமே தவிர உண்மையான மனசாந்தியை நினைத்து பார்க்க முடியாது அமிர்தத்வசிய வித்தேன அமிர்தத்வசிய ஆஷா நாஸ்தி செல்வத்தினால் அமிர்தத்வத்தை அடைய முடியாது அப்போ மைத்ரேயை உடனே கேட்கிறாள் இதெல்லாம் நம்ம நேற்றைக்கு மூன்று வகுப்புகளை பார்த்துருக்கிறோம் அப்படியானால் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு வித்தத்தை வைத்து கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன் அந்த கர்மசாதனமாகிய வித்தத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன் ஒன்றும் செய்ய முடியாது எனவே தாங்கள் எந்த ஒரு உண்மையை அறிந்து முழுமையான அமைதியை பெற்றிருக்கிறீர்களோ எந்த ஒரு வைராக்கியம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதோ அதே வைராக்கியம் எனக்கும் இருக்கிறது தாங்கள் அறிந்ததை எனக்கு உபதேசிக்க வேண்டும் தான் விவேகி என்பதையும் தனக்கும் வைராக்கியம் இருக்கிறது என்பதையும் மைத்ரேயி யாக்யவல்கியரிடம் நன்றாகவே வெளிப்படுத்தி விடுகிறாள் உடனே மைத்ரேயை பார்த்து சந்தோஷப்பட்ட யாக்ஞவ்கியர் அருகே வா அமர்ந்து கொள் என்று சொல்லி நான் உனக்கு அந்த மெய்ப்பொருளை பற்றி நன்றாக விளக்கி சொல்லுகிறேன் நான் மெய்ப்பொருளை பற்றி சொல்லுகின்ற சொற்களையெல்லாம் நீ நன்றாக கேட்டு மனதிலே வைத்து கொள்ள வேண்டும் நிதித்யாசஸ்வ வாக்கியானி அர்த்தத்தா நிச்சயம் கிருத்வா நிச்சயேன தியாத்தும் இச்சன் இச்ச அது நன்றாக ஆழ்ந்து நீ தியானம் செய்ய வேண்டும் நான் சொல்கிற விஷயத்தை அப்படி சொல்லுகிறார் பிறகு சங்கராச்சாரியார் இப்போ நம்ம கடைசியாக படித்த மந்திரத்துக்கு சங்கராச்சாரியார் ஒரு வார்த்தை சொல்கிறார் அமிரத்துவசாதனம் வைராக்கியம் உபதிதிஷு அமிர்தத்வசாதனம் ஞானம்தான் ஞானத்துக்கு சாதனம் வைராக்கியம் வைராக்கியம் உபதி திக்ஷு வைராக்கியத்தை உபதேசிக்க விரும்பி ஜாயா பதிப்புதிபிய விராகம் உற்பாதைய மனைவி மனைவி கணவன் குழந்தைகள் இவைகளிடமிருந்து பற்றற்ற தன்மையை உருவாக்குவத உருவாக்குகிறார் பற்றற்ற தன்மையை தோற்றுவிக்கிறார் மனதிலே தத் சன்னியாசாய அவைகளை விட்டுவிடுவதற்காக அதனால் நான் அரேங்கிறது வந்து வழக்கம் போல நீங்கள் அரேங்கிறத அன்பே இனிமையானவனே இப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம சாஸ்திரங்களில் சொல்கிற போது அட்ரஸ் பண்ணுறபோது மரியாதையாக அன்போடு பேசுறதாகவே இருக்கு குரு சிஷ்யங்கிட்ட பேசுகிற போதும் இனிமையானவனே ஹே சௌம்ய அப்படி இருக்கு அதே மாதிரி இங்கேயும் அரே அரேன்னு அடிக்கடி சொல்றார் சகோவாச்சவா மந்திரத்தில் யாஜ்யவல்யா இல்லை நம்ம புரிஞ்சுக்கணும் யாஜ்யவல்யா உவாச்ச அவர் சொல்ற விஷயத்தையெல்லாம் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிடுறேன் அதாவது ஆத்மா அல்லது நான் நான்கிறது தான் உண்மையிலேயே ஆனந்த ஸ்வரூபம் நான் ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் இந்த உபதேசம் பண்ணுற சங்கராச்சாரியார் சொல்றார் ஆத்ம ஜானத்துக்காகவும் வைராக்கியத்தை உண்டு பண்ணுறதுக்காகவும் இந்த வரிகளை எல்லாம் யாக்ஞவல்யர் மைத்ரேய்க்கு உபதேசம் பண்ணுகிறார் நம்ம இடத்துல நமக்கு பிரியம் இருக்கு நம்ம எல்லாருக்குமே நம்ம பேரில் பிரியம் இருக்கு நம்ம பேரில் பிரியம் இருக்குங்கிறது சொல்லவே வேண்டாம் நம்ம பேரில் நமக்கு இருக்கிற பிரியம் இருக்கே அது கூடவே பிறந்திருக்கு சம் சம்ஸ்கிருத்தில் சொல்லணும்னா பிரியம் சகஜம் இங்கிலீஷில் சொல்லணும்னா இன்பார் கூடவே பிறந்திருக்கு நம்ம பேரில் நமக்கு பிரியம் இருக்கிறது நம்ம யாராவது புகழ்ந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நம்ம யாராவது இகழ்ந்தால் நமக்கு துக்கமாக இருக்கிறது அது உண்மையாக இருந்தாலும் கூட நமக்கு அது துக்கமாக இருக்கிறது ஆங்கிலத்தில் சொல்கிறது வந்து செல்ஃப் லவ் ஈஸ் அன்கண்டீஷன் லவ் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இன்பார் யூனிவர்சல் அன்கண்டீஷனல் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள் சம்ஸ்கிருதத்தில் சொல்லணும்னா சகஜம் நம்ம இடத்துல இருக்கிற பிரேமை பிரியம் நம்மிடத்தில் நமக்கே இருக்கிற பிரேமை அனுராகம் பிரேமை எப்படி வேணாலும் சொல்லலாம் நம்மகிட்ட இருக்கிற பிரேமை அது வந்து சகஜமாக இருக்கிறது சார்வத்ரிக்கமாக இருக்கிறது நிருபாதிகமாக இருக்கிறது நிருபாதிக பிரேமா சகஜ பிரேமா சார்வத்திரிக்க பிரேமா இது நம்ம எல்லாருக்கும் நம்ம இடத்துல இருக்கு நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேர்ல நமக்கு பிரேம இருக்கு நம்ம தான் முக்கியமானவங்கன்னு நினைச்சுக்கிறோம் எல்லா இதுலையுமே நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒவ்வொருத்தரும் விரும்புறோம் அப்ப வந்து நான் இப்ப எல்லாரையும் ஒரு ஒருத்தரையும் தனித்தனியா பேசிட்டேன்னு வச்சுங்களேன் எல்லார்ட்டையும் அப்போ சுவாமிஜி என்னை வந்து என்ன ரொம்ப முக்கியமாக நினைப்பார் அப்படின்னு ஒரு எண்ணம் வர்றதோ இல்லை எல்லாருக்கும் அது எல்லார்ட்டையும் பேசுகிறோம் நம்ம அப்போ உடனே அப்போ பேசிட்டோம்னா அவங்களுக்கு என்ன தோன்றுறதுன்னா நமக்கு முக்கியத்துவம் கிடச்சிருக்கு நமக்கு ஒரு மதிப்பு கிடைச்சிருக்கு அப்படி எல்லாருக்குமே வீட்டில் நீங்கள் யார் வந்தாலும் சரி கல்யாணம் வீட்டுக்கு வந்தவங்க அத்தனை பேரையும் சொல்லணும் பேச்சு பேசணும் வாங்க வாங்கன்னு வாயத்துலேருந்து சொல்லணும் இல்லாட்டியும் தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு பயந்தே நீங்கள் சொல்லுவீங்க எல்லாரையும் வந்தவங்க கூப்பிடணும் ஒரு சுவாகத்தம் போட்டா கூட சுஸ்வாகம் போட்டு வைக்கிறோம் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு அவங்க பேரில் பிரியம் இருக்கு அந்த பிரியத்தை நாம் வெளிப்படுத்தினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களுக்கு இருக்கிற பிரியத்தை உங்கள்கிட்ட நாம் வெளிப்படுத்தணும் அப்படி வெளிப்படுத்தினா உங்களுக்கெல்லாம் ஆனந்தமாக இருக்குது நம்ம நமக்கு நம்ம பேரில் பிரியம் இருக்கோ இல்லையோ அந்த பிரியத்தை என்ன சொல்லணும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் ரொம்ப நல்ல காரியம் பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் உள்ளதும் இல்லாததும் எல்லாம் சொல்லணும் எல்லாம் இப்போ அரசியல் தலைவர்களுக்கே பாருங்களேன் எங்கே பார்த்தாலும் போடு மேகமே வருக மழை தரும் மேகமே வருக காவிரி நதியே வருக அதெல்லாம் உண்மையோ பொய்யோ சும்மா போட்டு வைக்க வேண்டியது வங்காள விரிகுடாவே வருக அங்காள பரமேஸ்வரியே வருக இப்படி என்னவாக போட்டுட்டே இருக்கணும் அது தினம் பேப்பரில் பார்க்கணும் இல்லாட்டி இப்போ அவங்க அந்த அரசியல் தலைவர்கள் வீடு இருக்குல்ல அந்த வீட்டு வீட்டிலேருந்து போகிற வழியிலெல்லாம் ஒட்டணும் போஸ்டர் அவங்களே பணம் கொடுத்துருப்பாங்க அது வேற விஷயம் அதான் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ரொம்ப சொன்னோம்னா இதாகிடும் இந்த மாதிரி வார்த்தை போட்டால் இத்தனை லட்சம் ரூபா சம்பாதிச்சிட்டார்னு அர்த்தம் இந்த மாதிரி வேர்டு போட்டாச்சுன்னா கோடி மேலே தாண்டிடுச்சுன்னு அர்த்தமா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அதாவது இவர் அரசியல் தலைவர் இருக்கார் அந்த அரசியல் தலைவருக்கு இவர் தொண்டராக இருக்கிறார் இந்த தொண்டர் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டா அதுக்கு ஒரு வேர்டு இருக்கான் அந்த தலைவரை புகழறதுக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டா அதுக்கு ஒரு வேர்டு இருக்கான் தலைவரை புகழத்துக்கு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் அங்கங்கே கேள்விப்படுகிறோம் இங்கிலீஷில் சொல்கிறாங்க இது என்ன சைக்கோ ஃபேன்ஸியா ஒரு வியாதியா அது நம்மளை யாராவது காலம்பரை எழுந்தவுடனே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பகவானை பாடுற மாதிரி அவங்களையும் பாடணும் ஸ்துதி பண்ணணும் எல்லாருக்குமே ஆத்மஸ்துதி ஆத்மஸ்துதி அவங்களுக்கே அவங்கள ஸ்துதி பண்ணிக்கிறது பிடிக்கிறது இன்னொருத்தர் நம்மளை ஸ்துத்தி பண்ணினோம்னா அதுவும் பிடிக்கிறது நின்ற பண்ணினா கோபம் வர்றது ஏதாவது நம்ம உண்மையிலேயே தப்பு பண்ணியிருந்தால் கூட என்னையும் அப்படி பண்ணுற அப்படின்னா அது சொல்லல தான் அதுக்கு ஒரு முறையில் இப்படியாக சொல்கிறது அப்படிங்குறோம் அப்போ இது சகஜமாக இருக்குது நம்மக்கிட்ட நமக்கு இருக்கிற பிரியம் இருக்கே அது சகஜமாக இருக்குது அது ஒன்று சொல்லி யாரும் சொல்லி கொடுக்குறது இல்லை அது நமக்கு இயற்கையாகவே இயல்பாகவே நம்ம நமக்கு அன்பு இருக்கிறது ஒன்று அடுத்தது நமக்கு நம்ம மேரில் அன்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்க பேரில் அன்பு இருக்குது இப்போ எனக்கு என் பேரில் பிரியம் இருக்குது என் பேரில் பிரியம் இருக்குங்கிறது எப்படி தெரிகிறது என்னை யாராவது புகழ்ந்தால் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது இகழ்ந்தால் எனக்கு வருத்தமாக இருக்குது அதுலேருந்தே எனக்கு என் பேரில் இருக்கிற பிரியத்தை நான் புரிஞ்சிக்க வேண்டியது தானே அல்ல எனக்கு என் பேரில் இருக்கிற பிரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னை புகழ்றதும் இகழ்கிறதையும் வச்சே புரிஞ்சுக்கலாம் என் பேரில் எனக்கு பிரியம் இருக்குது அது மாத்திரமில்லை எனக்கு என் பேர்ல எப்படி பிரியம் இருக்கோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்களுக்கு அவங்கவங்க பேர்ல பிரியம் இருக்கு அதுதான் யூனிவர்சல் ஆத்ம பிரேமா சகஜா பிரேமா ஆத்ம பிரேமா சார்வத்ரிக்கீ பிரேமா எல்லாருக்கும் இருக்குது ஒரு தம் பேர்ல ரொம்ப பிரியம் இருக்கு அதனாலதான் வந்து என்ன நினைக்கிறாங்க ஒரு ஒருத்தரும் தனக்கு முக்கியத்துவம் வேணும்னு விரும்புகிறாங்க குடும்பத்தில் தனக்கு முக்கியத்துவம் வேணும்னு விரும்புகிறார்கள் சமுதாயத்தில் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் கடவுளும் கூட தன்னை மதிச்சால் நல்லதுன்னு தான் நினைப்பாங்க எல்லோருக்குமே தன்னை தன் பேரில் பிரியம் இருக்குது தன் பேரில் பிரியம் இருக்கிறதுங்கிறது உலகம் முழுவதும் எல்லாருக்கும் இருக்குது ஒரு கொசுவாக இருந்தால் கூட அதுக்கு அது பேரில் பிரியம் இருக்கும்னு நாம் ஊவிச்சுக்க வேண்டிதான் அப்புறம் என்னென்னா நான் எப்படி இருந்தாலும் எனக்கு என் பேரில் பிரியம் இருக்குது நான் கருப்பாக இருந்தாலும் எனக்கு என் பேரில் பிரியம் இருக்குது எனக்கு சிகப்பாக இருந்தாலும் என் பேரில் எனக்கு பிரியம் இருக்குது நான் குண்டாக இருந்தாலும் எனக்கு பிரியம் இருக்குது என்ன குண்டுன்னு யாராவது சொன்னால் நீ என்னை பார்த்துட்டு இப்படி சொல்கிற இன்னொரு குண்டு இருக்குது நான் காட்டுறேன் பாரு அதை பார்த்தேன்னா நான்லாம் குண்டே கிடையாது அவங்களுக்கு முன்னாடிலாம் நான் வந்து ரொம்ப ஒல்லியானோம் அப்படி கூட சொல்லிவிடுவோம் அப்போ இது வந்து நான் எப்படி இருந்தாலும் என் பேரில் எனக்கு பிரியம் இருக்கு எனக்கு வந்து உடம்புல எல்லாம் நோய் வந்தால் கூட என் பேரில் பிரியம் எனக்கு போயிடுறதா என்ன அதனால தானே என்னை எப்படியோ காப்பாற்றிக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் ஆயினால அன்கண்டீஷன் நான் குழந்தையாக இருந்தாலும் எனக்கு என் பேரில் பிரியம் இருக்கு வயசானாலும் என் பேரில் எனக்கு பிரியம் இருக்கு என் பேரில் எனக்கு இருக்கும் பிரியத்திற்கு ஒரு கண்டிஷனே கிடையாது நான் எப்படி இருந்தாலும் என் பேர்ல எனக்கு பிரியம் இருக்கு அதனால சமஸ்கிருதத்தில் வந்து அன்கண்டிஷனல் லவ் இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறது இத்தனை நேர் மாறுது அதுதான் இது வந்து நீங்க இன்னொன்னோட கம்பேர் பண்ற போதுதான் தெரியும் என்னை தவிர விஷயங்கள்ல நான் வச்சிருக்கிற பிரியம் சகஜமான பிரியம் அல்ல நான் யாரு கிட்ட பிரியம் வச்சிருக்கேனோ அவங்க கிட்ட எல்லாருக்கும் பிரியம் இருக்குன்னு சொல்ல முடியாது நான் பிரியமா இருப்பேன் அப்படி இல்லைன்னா நான் பிரியத்தை விளக்க வித்ரா பண்ணிடுவேன் வாபஸ் வாங்கி நடுவேன் எனக்கு இப்படி இருந்தாதான் நாம் பிரியத்தை காட்ட முடியும் அப்ப மற்றவங்க கிட்ட வைக்கிற பிரியமெல்லாம் சகஜ பிரேம கிடையாது மற்றவங்க கிட்ட வைக்கிற பிரியமெல்லாம் சார்வத்ரிக்கி பிரேம கிடையாது மற்றவங்க கிட்ட வைக்கிற பிரேமையெல்லாம் நிருபாதிக பிரேம கிடையாது சோப்பாதிக பிரேம கணவன் இப்படி இருந்தால்தான் இவனிடம் நான் அன்பு செலுத்துவேன் கணவன் இப்படி இல்லை என்றால் என்னால் அன்பு செலுத்த முடியாது மனைவி இப்படி இருந்தால்தான் அன்பு செலுத்த முடியும் மனைவி இப்படி இல்லை என்றால் நான் அன்பு செலுத்த முடியாது ஆக அது வந்து நிபந்தனையோடு கூடியது ஆக பிறரிடம் நாம் செலுத்தும் அன்பு கடவுள்கிட்டையும் கூட அப்படித்தான் நம்மளை தவிர யாராக இருந்தாலும் சரி நம்மளது எல்லாம் சகஜம் கிடையாது சார் எல்லாருமா கடவுள்கிட்ட அன்பு செலுத்துகிறாங்க நாஸ்திகர்கள்லாம் கடவுள் இல்லைங்கிறாங்க அப்படி அது மாத்திரமில்லை ஆஸ்திகர்கள்லேயும் கூட இன்னொரு மதத்து கடவுளை இன்னொரு மத கடவுளை வழிபடுறவங்க இன்னொரு மத கடவுளை திட்டுறாங்க பிசாச்சு பேயின்னு அப்போ இவ்வளவு தூரம் இருக்கே இது புரிஞ்சுக்கத்தான் ஆயில் ஆத்ம பிரேமா சகஜா பிரேமா ஆத்ம பிரேமா சார்வத்ரிக்கீ பிரேமா ஆத்ம பிரேமா நிரூபாதிக பிரேமாம் எனக்கு காலே ஒரு காலே போனாலும் எனக்கு என் பேரில் பிரியம் போகாது எனக்கு பேச முடியாமல் போனாலும் என் பேரில் இருக்கிற பிரியம் எனக்கு போகாது என் பேரில் இருக்கிற பிரியத்தை அது என்னுடைய கூடவே இருக்குது ஒன்றும் பண்ணவே முடியாது நம்ம பேரில் நமக்கு இருக்கிற பிரீத்தியையே விசாரம் பண்ணணுங்கிறார் மைத்திரிய்கிட்ட யாஜ்ஞ வர்க்க நீ நினச்சிட்டு இருக்கேன் என் பேரில் ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனோட இருக்கேன்னு நான் நினச்சிட்டு இருப்பேன் உன் பேரில் ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனோட இருப்போம்னு நினச்சின்னு இருக்கோம் நான் ஒரு பெரிய ரகசியம்னு சொல்கிறேன் மா கேளு உன் பேரில் உனக்கு எனக்கு உண்மையான பிரியம் கிடையாது உனக்கும் என் பேரில் பிரியம் உண்மையான கிடையாது இதை நாம் வந்து ஹானஸ்டாக ஒத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை யாக்ஞவியர் மைத்ரே கிட்ட சொல்கிறார் இதை வந்து நாம் உண்மையாக ஒத்துக்கணும் இப்போ இதை படிச்சுட்டு நீங்கள் வீட்டில் போய் சொல்லிவிடக்கூடாது ஆமாம் இதை புரிஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோதான் சுவாமி சொல்லிவிட்டார் உங்களுக்கு என் பேரில் இருக்கிற பிரியம் எனக்கு உங்கள் பேரில் இருக்கிற பிரியம் உண்மை கிடையாதான் அப்படின்னு சொல்லிவிட்டார் அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் சொல்ல அதுக்கு முன்னாடி சொன்னது பின்னாடி சொன்னதெல்லாம் சொல்ல இது நம்மை பற்றிய ஒரு பெரிய உண்மை இதை மறுக்க முடியாது அதில் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா எங்கே நமக்கு ரொம்ப பிரியம் இருக்கோ அங்கே ஆனந்தம் இருக்குதுன்னு அர்த்தம் எங்கே நமக்கு பிரியம் இருக்கோ அங்கே ஆனந்தம் இருக்குது எத்தையற்ற பிரீத்தி தத்திர தத்திர சுகம் எத்தையத்திர சுகம் தத்திர தத்திர பிரீத்தின்னு சொல்லலாம் தப்பு இல்லை எங்கே நமக்கு பிரீத்தி இருக்கோ அங்கே தான் வாஸ்தவமாக சுகம் இருக்குது வாஸ்தவமாக சுகம் இருக்குது எங்கே நமக்கு பிரீத்தி இல்லையோ அங்கே வாஸ்தவமாக சுகம் இல்லை கடவுள்கிட்டையும் சொல்லணும்னா நம்ம மற்ற பிரியமெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணுறோம் இன்னொருத்தர் இடத்துல அன்பை வளர்க்கிறோம் தாய்மானவரே என்ன சொல்கிறார் கடவுளை பார்த்து நீ உங்கள்கிட்ட எனக்கு அன் என்ன நான் வந்து உங்கள்கிட்ட அன்பை வந்து பெருக்கும்படி எனக்கு அருள் புரிந்தாய் அப்படின்னு தான் பாடுறார் நம்மிடத்துல அன்பு பெருகிறதா கூடுறதா குறையிறதான்னா நம்மிடத்துல இருக்கிற அன்பு பூர்ணமான அன்பு பிற இடத்துல வைக்கிற அன்பு பூர்ணமான அன்பு கிடையாது ஆ ஆத்ம பிரேமா பூர்ணப் பிரேமா அரோரப் பிரேம கிடையாது அந்ந வேறு இடத்துல வைக்கிற பிரேமையெல்லாம் பூர்ணப் பிரேமை கிடையாது அது அபூர்ணப் பிரேமை தான் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம் விடாமல் பூஜை பண்ணி பண்ணி பண்ணி சரி நான் இது வந்து உள்ளதையே சொல்லிவிடுறேன் ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறாங்க சின்ன வயசில் அவங்க எப்படி பழகிறாங்க எப்படி அன்பை வளர்க்குறாங்க நிறைய ஓப்பனாகவே பேசுவோமே அடிக்கடி டெலிஃபோன் பண்ணுவாங்க பூ கொடுப்பாங்க ஏதையோ வாங்கி கொடுப்பா அவன் எனத்தையோ இவனுக்கு வாங்கி கொடு இவனுக்கு வாங்கி கொடுப்பா இவன் எழுத்தியோ அவனுக்கு வாங்கி கொடுப்பாங்க இப்படியே அப்புறம் கடிதம் எழுதுவாங்க ஃபோன் பண்ணுவாங்க இப்படியே பண்ணி பண்ணி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் காதல் வளர்கிறதுன்னா அன்பு வளர்கிறது காதல் வளர்கிறதுன்னா அப்போ முன்னாடி கிடையாதுல முன்னாடி பார்த்தாங்களா ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் கிடையாது பார்த்த உடனே பிரியம் வந்து கொடுத்தோம் அப்புறம் பிரியத்தை நாள்தோறும் கல்டிவேட் பண்ணுறாங்க கல்டிவேட் பண்ணணும்னா தினம் பேசணும் பழகணும் பார்க்காமயே பேசாமல் ஒருதலை காதல்னான் இல்லையா அந்த மாதிரி வந்து அப்படியே பார்க்காம பேசாமல் அப்படி இது பண்ண முடியுமா இல்லை அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் பிரியம் வரணும்னா அதை கல்டிவேட் பண்ணணும் தினம் அதை பண்படுத்தணும் அதனால்தான் விழுந்து விழுந்து பூஜை பண்ணுறோம் பகவான்கிட்ட அன்பை பெருக்கிறதுக்கு அன்பை பெருக்கி எனது ஆறு காக்க வந்த இன்பை பெருக்கே இறையே பராபரமே அன்பை பெருக்கி என்னை தன்னிடத்தில் அன்பை பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை குறைக்க முடியாதுதான் ஆச்சரியமாக இருக்குது இதை நாம் விசாரமே பண்ணாமல் இருக்கோம் இப்போ இங்கே படிக்கிறதுனால என்ன பண்ணுறோம் விச்சாரம் பண்ணுறோம் மைத்ரையை யாக்ஞ்சியார் மைத்திரையிட்ட விசாரம் பண்ண வைக்கிறார் அதுவும் மனைவியாக இருக்கிறதுனால ரொம்ப சௌரியமாக போச்சு நல்லா பேசலாம் நல்லா பரிமாறிக்கலாம் அதுவும் இவ்வளவு ஓப்பனாக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுன்னு சொன்னால் அது எவ்வளவு ஒரு உத்தமமான தாம்பத்தியமாக இருக்க முடியும் நல்ல குரு சிஷ்ய சம்பந்தமாக வேறு மாறிவிட்டது அப்போ அவர் சொல்லி கொடுக்குறார் இப்படி அதை ஞாபகம் வச்சுங்கோ பரமார்த்தான சுவாமி அடிக்கிற சுகர் செல்ஃப் லவ் ஈஸ் அன்கல்டிவேட்டட் லவ் ஆல் அதர் லவ் ஈஸ் கல்டிவேட்டட் அது என்றைக்கு வேணாலும் வித்ரா ஆயிடும் எப்போ வேணாலும் அது போயிடும் குருக்கிட்டையும் அப்படித்தான் பகவான்கிட்டையும் அப்படித்தான் பகவானே வந்து சரியாக கொடுக்கலன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து நான் வந்து ரொம்ப வருஷமாக மாரியாத்தாவை கும்பிட்டேன் மாரியாத்தா என் குழந்தை நோயை போக்கவே இல்லை அங்கேருந்து ஒருத்தர் வந்தார் அவர் சொன்னார் அவர் சொன்னார் நீ எங்கள் சாமியை கும்பிடு சரியாக போயிடணார் சரியாக போயிடும்னார் அப்படி சொல்லணும் நம்ம சாமியார் என்ன சொன்னார் மாரியாத்தா கும்பிடு அப்படின்னார் சீரியஸாகவே சொல்லலை அவர் வந்து சொன்னார் அவர் குழந்தைய தொட்டுக்கிட்டு சொன்னார் சரியாயிடு சரியாயிடுது காலில் உள்ள வியாதிகளை குணமாக்கும் ஆக்குவையா அப்படின்னார் அப்படி சொன்னா உடனே ஆக்குமையா அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ எல்லாம் சரியாக போச்சு இனிமே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் மாரி ஆத்தா காளி ஆத்தாலாம் கிடையாது பேரியாத்தா தான் மாற்றிக்க வேண்டியதான் அப்போ இது மாறி போச்சு கடவுளையே சேஞ்சு பண்ணிவிடுறான் எல்லாமே இப்படி தான் இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா நீங்களாம் ரொம்ப புத்திசாலிகள் அதனால் ரொம்ப அதிகமாக சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன் இப்படி கொஞ்சம் சொன்னாலே புரிஞ்சு போயிடும் நமக்கு இதெல்லாம் வந்து என்ன ஆகுறதுன்னா அடிக்கடி என்ன சொல்கிறது ஃப்ளக்சுவேஷன் இந்த பிரியமே அடிக்கடி தகராறுல இருக்கு அதைத்தான் இங்கே யாஜ்ஞியர் சொல்கிறார் ஆகையினால் என்ன சொல்கிறார் அதில் வச்சுருக்கிற பிரீத்தி வாஸ்தவமான பிரீத்தி கிடையாது ஆத்மாவில் வச்சுருக்கிற பிரீத்தி தான் வாஸ்தவமான பிரீத்தி ஆத்மானால் தன்னிடத்தில் தன்னிடத்தில் தனக்கு இருக்கிற அன்பு இயற்கையானது செயற்கையானது அல்ல இயற்கையானது எல்லோருக்கும் அது இயல்பாக இருக்கிறது அது எந்த விதமான நிபந்தனைகளும் அற்றதாகவே இருக்கிறது பிறரிடம் நாம் வைக்கும் அன்பானது இயற்கையாக ஏற்படுவதில்லை எல்லோருக்கும் ஒரே இடத்தில் பிரியமானது ஏற்படுவது கிடையாது அது பல்வேறு நிபந்தனைகளை உடையதாக இருக்கிறது பல்வேறு நிபந்தனைகளை உடையதார் அதனால்தான் நிறைய பேருக்கு யார்கிட்டையுமே பழக முடியறது கடைசியில் நாய் தான் சௌரியமாக இருக்குது அது சொன்னபடி வானா வர்றது போணுன்னா போகிறது கடைசியில் பிரியம் என்னன்னா அதுக்கிட்ட வச்சு விட்டாங்க ஏன்னா அது நம்ம சொன்னதை கேட்குறது இல்லை நம்ம சொன்னதை கேட்கறதுக்கிட்ட தான் நம்ம பிரியமாக இருக்க முடியும் நம்ம சொன்னதை சரியாக கேட்காத இடத்துல நமக்கு பிரியம் ஆட ஆரம்பிச்சிடும் அதனால் என்ன சொல்கிறார் அதனால் நீ வந்து அனாத்மாவிலருந்து சந்தோஷம் வர்றத எதிர்பார்க்குறதை விட்டு விடுங்கிறார் ஆத்மாவே ஆனந்த ஸ்வரூபம் நீ என்ன பண்ணுற அனாத்மாவில் பிரீத்தி வச்சு அனாத்மாவில் ஆனந்தத்தை தேட விரும்புகிற நல்லா புரிஞ்சுங்க கொஞ்சம் ஏமாந்தாலும் போயிடுது அனாத்மான யார் மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தையாக நான் இல்லையே நான் இல்லை மனைவி நானாக வேணா சொல்லிக்கலாம் உயிரூடல் ஒரு உயிர்னு கதையில் பேசிக்கலாம் ஆனால் வந்து என்னென்னா அவளுக்கு அவள் வாயும் வயிறு வேறு ஹெம்வாயும் வயிறு வேறு மனசு வேறு என்ன சொல்கிறாங்க தாயும் பிள்ளையும் என்ன ஒரு இது பழமொழியே உண்டு வாயும் வயிறும் வேறேன்னா தாயும் பிள்ளையும் ஒன்றா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறேம்பாங்க ஒரு பழமொழியே இருக்கு அதனால் வந்து அவங்க கிட்ட வைக்கிற பிரியமெல்லாம் வந்து உண்மையிலே அங்கே ஆனந்தமே இல்லாத இடத்துல நீ பிரியம் வைக்கிற அதனால தான் அது ஃப்ளக்சுவேட் ஆகிரு அது வந்து ஃபிளக் சஞ்சலம் உடையதாக இருக்கு பிறரிடத்தில் நாம் வைக்கும் பிரீத்தி சஞ்சலமுடையதாக இருக்கிறது நம்மிடத்தில் நாம் வைத்திருக்கும் பிரீத்தி சஞ்சலமற்றதாக இருக்கிறது ஒரு சஞ்சலமும் கிடையாது எங்கிட்ட இருக்கிற பிரீ பிரீத்தி வந்து எனக்கு என்ன சஞ்சலம் இருக்குது ஒன்றும் கிடையாது ஆனால் மற்றவங்க கிட்ட இருக்கிற பிரியத்தில் வந்து எப்பவும் சஞ்சலம் அதனால்தான் சில பேர் என்ன சொல்கிறாங்க அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும் இங்கே நம்ம ஊரில் அந்த இது இல்லை வெளிநாட்டிலாம் டெய்லியும் ஒரு தடவை கடைசியில் எல்லாம் முடிஞ்சு ஐ லவ் யூன்னு சொல்லணும் அப்படி சொல்லல என்ன வச்சு நேத்தியே நீ ஐ லவ் யூ சொல்லேம்பாங்க முந்தா நேத்துக்கு சொன்னேன் முந்தாநேயத்துக்கு அது நேத்தி கணக்காகிடுமா அதனால் என்னென்னா ஐ லவ் யூ போ இனிமேல் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை வேணும்னு சொல்ல வேண்டியது உன் கடமை இல்லையா கர்த்தவ்யம் இல்லையா ஈஸ்வரன் வந்து கேட்டான் எப்படி இருக்கு நம்ம ஊரில் அது இல்லை ஏன்னா அது வந்து இன்செக்யூரிட்டி அது வந்து பாதுகா என்னை வந்து நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் சொல்லிகிட்டே இருந்தால் தான் ஒரு ஏதோ ஏதோ பாதுகாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு என்ன அஜானந்தான் அது அது எப்போவும் சொல்லிகிட்டேவா இருக்கணும் அப்படி சொன்னால் மெக்கானிக்கலாக சொல்லணும் மெக்கானிக்கெலாம் நீ சொன்னது உண்மையாக சொல்லலை ஒருத்தன் என்ன பண்ணுறோன்னா கடையில் போய் கார்டு செலக்ட் பண்ணானா தேவன் சுவாமி சொல்லுவார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவார் போய் இந்த இதுக்கெல்லாம் கார்டு இருக்கு இல்லையா இந்த பப்ளிக் இந்த க்ரீட்டிங்ஸ்லாம் அனுப்புகிறோம் இல்லையா அந்த க்ரீட்டிங்ஸ் அனுப்புறதுக்கு ரொம்ப நேரம் போய் கடையில் உட்காந்து ஒன்று ஒன்றா தேடின் இருந்தானோ கடைசியில் ஒன்று தேடினானான் தேடி அதில் ஒரு இருபத்தஞ்சி கொடுன்னானான் கடக்காரனுக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு என்ன எழுதிருக்கு ஐ லவ் யூ ஒன்லி அப்படின்னு இருபத்தஞ்சு பேருக்கு அனுப்புறான் அப்ப எப்படி இருக்கு தெரிய எல்லா எவ்வளவு யோசிச்சு பார்த்தா எல்லாம் சஞ்சலம் உடையது ஆக பிரியமாக இருந்தாலும் அந்த பிரியமெல்லாம் சஞ்சலம் உடையது தான் ஆகா ஆத்மாவில் பிரியம் இருக்கிறதுனால தன்னிடத்தில் தனக்கு பிரியம் இருக்கிறதுனால சாஸ்திரம் சொல்கிறது ஆனந்தம் இருக்கும் இடத்தில்தான் பிரியம் ஏற்படும் எனவே ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் அதனால தான் இது பிரிக்க முடியாதபடி ஆனந்தமாக பிரியம் இருக்கிறது அப்போ மனைவி மக்கள் உற்றார் சுற்றம் இந்த இடத்துல இருக்கிற பிரியமெல்லாம் பிரியமெல்லாம் சஞ்சலமாக இருக்கிறதுனால அங்கே ஆனந்தம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ ஆ ஆனந்தம் வெளியே இல்லை இந்த உண்மையை வாஸ்தவமான உண்மையை புரிஞ்சுக்கிட்ட பிறகு வர்ற ஆனந்தம் வேறு ஆனால் அஜானத்தில் இருக்கிற போது நாம் வ மற்றவங்கக்கிட்ட வச்சுருக்கிற பிரியம் அது முந்தி மா நிறைய சொல்கிறோம் நீ சொன்னாலும் சில பேர் சொல்லுவாங்க நீ சொல்கிற போதே தெரியறது அது வாஸ்தவம் இல்லை அது ஃபேக் லவ்னு தெரிகிறதுன்னா அது போலியாக இருக்கப்பா வாஸ்தவமாக இல்லை அது அது நீ பேசுகிற போதே தெரியறது அதனால் சில பேர் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க அது அப்படி கேட்பாங்க அப்போ இவரை சொல்லுவாங்க இல்லை நான் உண்மையாகத்தானே நான் ஒத்துக்க மாட்டேன் முந்தி மாதிரி இல்லை இப்படிலாம் வருது சண்டை நான் ரொம்ப வர்ணிக்கலை சாமியாரா போனதுனால அதையும் மீறி தான் நான் வர்ணிக்கிறேன் அதனால் இதெல்லாம் பார்த்தா கடைசியில்னா எத்தனை நாளைக்கு எப்போ பார்த்தாலும் நீ சிரிச்சுட்டே இருக்க முடியும் முடியுமா என்ன இப்போ பார்த்தா நான் இப்படியே இருக்கேன்னு இருக்கிறேன்னா கொஞ்சம் இப்படி தான் இருப்போம் ஏன்னா பிரகாஷ்ச்ச பிரவர்த்திச்ச மோகமே வச்ச கிருஷ்ண சாஸ்திரமே சொல்லியிருக்கு கொஞ்ச நேரம் சாத்திகம் ராஜசம் தாமசம் ஃப்ளக்ச்சுவேஷன் இருந்துட்டுதான் இருக்கும் அதனால எப்போ பார்த்தாலும் எவர் ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படின்னா இப்படியே ஒட்டிக்கு வண்டிதான் பிளாஸ்டிகை போட்டு இப்படி சிரிச்சுட்டே இருந்தே நம்மள்ட கேட்குறாங்க சில பேர் சுவாமி எப்போ எப்படி சிரிச்சுட்டே இருக்கீங்க உங்களால் எப்படி முடியறதுன்னா உனக்கேன்ப்பா சில சமயம் கேட்டுறாங்க அது எப்படி அது எப்படி அவங்க அவங்க சுபாவத்தை பொறுத்து அதனால நம்ம இடத்துல நமக்கு இருக்கிற பிரீத்தி அதுதான் ஆனந்தம் நம்மகிட்டே இருக்கு நம்மகிட்டே இல்லை நானே ஆனந்தம் ஆனந்தமே நான் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை புரிய வைக்கிறதுங்கிறார் யாஜ்ஞ வளர்க்க மைத்ரே கிட்ட அப்படி சொல்ல அதனால அம்மா நம்ம அனாத்மாவில் நமக்கு பிரீத்தியில் தகராறு இருக்கிறதுனால அனாத்மா ஆனந்தம் கிடையாது அனாத்மாவில் இருக்கிற ஆனந்தம் அனாத்மாவில் நாம் ஆனந்தத்தை தேடுறோம் அனாத்மாவில் ஆனந்தம் இல்லை அனாத்மாவில் ஆனந்தம் இல்லை அதனால தான் பிரீத்திலேயும் பிரச்சனை வருது அதனால் அனாத்மாவில் வச்சுருக்கிற பிரீத்திய பண்ணணும் நான் வந்து விடணும் சொல்லலை அனாத்மாவில வச்சிருக்கிற பிரீத்திய விசாரம் பண்ணணும் ஆத்மாவில வச்சிருக்கிற பிரீத்திய விசாரம் பண்ணி பார்த்தோமானா அனாத்மாவில ஆனந்தம் இல்லை ஆத்மாதான் ஆனந்தம்னு புரிகிறது அப்படிப்பட்ட ஆத்மாவை நாம் உணர வேண்டும் அப்படிப்பட்ட ஆத்மாவை தகுந்த ஆசிரியர் மூலம் ஆராய்ச்சி செய்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஆத்மாவை நன்கு ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்த ஆத்மாவை பற்றிய அறிவை நன்கு மனதிலே நிலைநிறுத்த வேண்டும் இப்படி ஆத்மாவை நன்கு உணர்ந்து விட்டோமே ஆனால் மைத்ரேயி இந்த உலகம் அனைத்தையும் அனாத்மா அனைத்தையும் ஆத்மா என்றே நீ புரிந்து இதுதான் ஸ்டேட்மெண்ட் இதுக்கப்புறம் உனக்கு வர்ற பிரீத்தி இருக்கே அனாத்மாவில் வைக்கிற பிரீத்தி இருக்கே அது வாஸ்தவமான பிரீத்தி ஏன்னா நீ அனாத்மான்னு எதுவுமே நினைக்க மாட்டேன் ஏன்னா எல்லாம் நான் தான் நினைப்பேன் அகமேவ இத நான் தான் இத்தனையும் அகம் பிரம்மாஸ்மி ஆகையினால யார்கிட்டயும் உன்னை நிந்திக்கிறவன் இடத்துலையும் உனக்கு பிரியம் இருக்கும் உன்னை புகழ்றவன் இடத்துலையும் பிரியம் இருக்கும் எல்லா இடத்திலையும் நீ வைக்கிற பிரியம் சகஜமான பிரியமாகவே மாறிவிடும் சகஜமான பிரியமாக மாறிவிடும் சார்வத்ரிக்கி என்ன எல்லாம் நான் தானே ஒன்று தானே அத்வைத்தந்தானே ஆயனால் அது நிருபாதிகமான ஆனந்தமாக நிருபாதிக பிரேமாக மாறிடும் ஆயனால் கீதையில் பகவான் சொன்னார் சர்வூதமாத்மான சர்வூதா சாத்மனி ஈக்ஷத்தை யோகயுக்தாத்மா சர்வற்ற சமதர்சன யோமா பசிய பசியம் நணியாமி சேனப்பணூத்தம் வோமாத்தனோ மயி வமிய சமம் பசிய சுகம் வாதிவா தும் சோகீ பரமோ ம அதனால் எல்லாரும் நான் புரிஞ்சுண்டாதான் நம்மளை புகழ்கிறவங்க இகழ்கிறவங்க எல்லார்கிட்டேயும் மாறாத அன்பு நமக்கு ஏற்படும் அது ஏற்படணும்னா இதெல்லாம் விசாரம் பண்ணணுங்கிறார் எப்படி ஆரம்பித்து எப்படி கொண்டு போய் எப்படி முடிக்கிறார் வரும் முதல்ல நமக்கு பேத புத்தி இருக்குது பேத புத்தி இருக்கிறதுனால பிரீத்திலேயே பிரச்சனை இருக்குது பிரியத்திலையே அன்புலையே சிக்கல்கள் இருக்கு பேத புத்தி இருக்கிறதுனால ஆகையினால அபேத புத்தியை அடைஞ்சாதான் அன்புல இருக்கிற சிக்கல் போகும் துவைத்த புத்தி இருக்கிற வரைக்கும் நம்முடைய பிரியத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்கும் முதல்ல நமக்கு புரியணுமே அது நமக்கு வந்து மற்றவங்களுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு ஜானம் வந்தாலும் நிறைய புரியாது முதல்ல நம்ம மனசுக்கு நம்ம வந்து உண்மையை புரிய வச்சாகணும் நமக்கு நம்ம மனசுக்கு வாஸ்த உலகத்தை பற்றின உண்மையை புரிய வச்சுட்டா அப்புறம் மற்றவங்க நம்மளை புரிஞ்சிக்கிறாங்களா இல்லையாங்கிறத பற்றியே நாம் நினைக்கவே மாட்டோம் ஏன்னா மற்றவங்க நம்மளை பற்றி முற்றிலும் மற்றவங்களை நாம் புரிஞ்சிக்க முடியாது நம்மளையும் மற்றவங்க புரிஞ்சிக்கவே முடியாது ஒரு உபாதியை பூர்ணமாக இன்னொரு உபாதியை எப்படி பூர்ணமாக தெரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சிக்கவே முடியாது உபாதிக்கு ஆதாரமாக இருக்கிற உபகித்த சைத்தன்யத்தைத்தான் நாம புரிஞ்சிக்க முடியுமே தவிர ஒரு உபாதி மற்றொரு உபாதி உபாதினா புரியும் நினைக்கிறேன் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது ஒரு உபாதி இன்னொரு உபாதியை பூர்ணமா தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது முட்டாள்தனம் முடியாது அதில் உபாதி உபாதி உபாதியை பத்தி பூர்ணமா தெரிஞ்சுக்க முடியாது ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரமானதை நல்லா புரிஞ்சுக்க முடியும் அதுதான் வேணுங்கிறது வேதாந்தம் அதைத்தான் முக்கியமான விஷயமாக வேதாந்த சாஸ்திரம் உபதேசம் பண்ணுகிறது அதைத்தான் இங்கே யாக்ஞவல்யர் சொல்லிக் கொடுக்குறார் ரொம்ப அழகான டெவலப்மெண்ட் அது மனசில் பதியறத்துக்காக ஒரு தடத்துக்கு பத்து தடவை சொல்கிறார் ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு சொல்கிறார் யாக்ஞவல்யர் அதனால் இன்னைக்கு இப்போ நம்ம பேசியிருக்கிற விஷயத்தோட சாரம் இது தான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரியத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணுற போது ஒரு உண்மை புரியுறது மற்றவங்கக்கிட்ட வச்சுருக்கிற பிரியத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற போது நமக்கு அந்த உண்மை புரியுறது ஆகையினால பிரியத்தையே ஆராய்ச்சி பண்ணுறோம் பிரியத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுனால ஆனந்தத்தை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சு நிடுறோம் பிறகு ஆனந்தம்னா என்னங்கிறதே நமக்கு புரியுது அப்படி புரிஞ்சதுக்கு பிறகு நம்முடைய நம்முடைய பார்க்கும் முறை சிந்திக்கும் முறை தெரிந்து கொள்ளும் முறை எல்லாமே மாறிவிடுகிறது நம்முடைய ஆட்டிடியூடு ஆட்டிடியூடு நான் சொல்ல மாட்டேன் ஞானம் ம் நன்றாக மாறிடுறது தப்பாக புரிஞ்சதையெல்லாம் சரியாக புரிஞ்சு நிடுறோம் தப்பு தப்புன்னு தப்பாக புரிஞ்சுகிறதை தப்பாக புரிஞ்சுன்னுட்டோங்கிறதையும் புரிஞ்சு நிடுறோம் இனிமே சரியாக புரிஞ்சுக்கிட்டோங்கிறத புரிந்து கொண்டு நாம் என்ன பண்ணுறோம்னா சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் அகம் பிரம்மாஸ் இதுதான் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் நம்ம ஆனந்தமாக இருக்கோமா இல்லையான்னு இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமே கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு இன்னொருத்தன் புரிஞ்சுக்கணும்னு நாம் நினைக்கிறோம் அது அதுவே பெரிய வியாதி அது அஜானந்தான் அது எப்படி ஒரு அஜானி ஒரு ஜானியோடய ஆனந்தத்தை எப்படி புரிஞ்சிக்க முடியும் முடியுமா நாம் என்னன்னு நினைக்கிறோம் நமக்கு ஜானம் வந்து எடுத்து நமக்கு ஞானம் வந்து நமக்கு ஆனந்தம்னா என்னன்னு புரிஞ்சாச்சு ஆனால் மற்ற அஜ்ஞானிகளுக்கும் எனக்கு ஞானம் வந்துடுதுன்னு அவனுக்கு தெரியணும்னா அவனுக்கு ஞானம் வந்தால் தான் எனக்கு இருக்கிற ஞானமே அவனுக்கு புரியும் அப்படி இருக்கிற போது அவன் வந்து எப்படி என்ன ஜானின்னு அவனால் புரிஞ்சுக்க முடியும் அவன் பார்க்குற போது அவனுடைய திருஷ்டியில் தான் என்ன பார்ப்பான் நம்ம எப்படி நம்மளை நினைக்கிறோமோ அப்படித்தானே மற்றவங்கள பார்ப்போம் அதே மாதிரி தானே அவங்களும் அவங்கள அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி தானே பார்ப்பாங்க இந்த உண்மையை புரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி பார்த்தா நமக்கு என்ன எப்படி பார்க்குற அந்த உபாதியும் எனக்கு பின்னமானதா கிடையவே கிடையாது இது ரொம்ப அற்புதமான சிந்தனை இதனால் எத்தனையோ முடிச்சுக்கள் சிக்கல்கள் விடுபடுவதாக நன்றாகவே விளங்குகிறது பித்தியத்தே ஹ்தய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயா க்ஷீயந்தே சாஸ்ய கருமாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே என்று உபனிஷத் சொல்கிறது முண்டக்க உபனிஷத் சொல்கிறது இந்த உண்மையை புரிஞ்ச மாத்திரத்தில் இந்த பரம்பொருள் தத்துவத்தை புரிஞ்ச மாத்திரத்தில் ஹிருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான குடிச்சுக்கள் புரிஞ்ச கிரந்திங்கிறாங்க சிஜட கிரந்தி இதெல்லாம் அருந்து போய்விடுகிறது சந்தேகமே கிடையாது துவைதத்தில் தான் வண்டி வண்டியாக சந்தேகம் விசிஷ்டாத்வைதத்துலையும் சந்தேகம் ஏற்படும் ஆனால் அத்வைதத்தில் சந்தேகத்துக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அத்வைதத்வா அத்வைத்தமாகவே இருக்கிறதுனால சந்தேகத்துக்கு இங்கே வாய்ப்பு இருக்கு ஆயினால மற்றதில் வேணால் சந்தேகம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இங்கே சந்தேகத்துக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது அதனால்தான் பகவான் சொன்னார் அவிபக்தஞ்ச பூத்தேஷு விபக்தம் இவச்ச ஒரு இடத்துல சொல்றார் அதாவது அந்த அபேத ஜானம் அத்வைத ஜானம் தான் சாத்விகம் ஜானம் விசிஷ்டானம் ராஜசம் ஜானம் ஜானம் தாமசம் ஜானம் பகவான் சொல்றார் அதை அவங்க எப்படி அர்த்தம் பண்றாங்கன்னு பார்த்தா அதுதான் அதை விட விசேஷம் ஆகா அத்வைதான சாத்விகம் ஞானம் பதினெட்டாவது அத்தியாயத்தில் இருக்கு ஸ்லோகத்தை நான் நினைவுபடுத்திக்க முடியல ஆனால் விசிஷ்டாத்வைதானம் ராஜசம் ஜானம் துவைதஞானம் தாமசம் ஜானம் அது இயற்கையாக இருக்க இல்லை அதை நான் சொல்கிறது எனக்கு தாற்பயம் இல்லை ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால் அத்வைதத்தில் சந்தேகம் கிடையாது அத்வைதம் புரிஞ்சால் சந்தேகமே வராது எங்கேயுமே சந்தேகம் வராது உலகத்தில் எந்த பொருளை பார்த்தும் சந்தேகம் வராது அதுதான் அப்படி இப்படி இருக்குது அப்படி இப்படி இருக்கிறது அப்படி இப்படி பார்க்குறோம் அவ்வளோதான் ஒரு ஒரு உபாதியும் இப்படி இருக்குது மனிதர்களாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் சூழ்நிலைகளாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் பார்ப்போம் அத்வைத்தமேவ துவைத்தமா துவைத்தமாக இவ்வளவு பேதமாக காட்சி அளிக்கிறது ஏகோ தேவ சர்வ பூதேஷு கூட சர்வபூதாந்தர் ஆத்மா அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு இப்போ இனிமேல் அர்த்தம் பார்ப்போம் அவர் சொல்லுகிறார் அரே வாங்கிறது வந்து பிரசித்தம் உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் அனுபவமாக இருக்கிற விஷயமா இது ஏதோ அதீத்தமான விஷயம் இல்லை நம்ம வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சிருக்கிற அனுபவத்தையே ஆராய்ச்சி பண்ணுவோமேம்மா நம்ம சாஸ்திரம் அனுபவத்தில் இருக்கிற விஷயத்தில் இருக்கிற ஆழமான உண்மையை நமக்கு சொல்லி கொடுக்குறது நாம் கவனிக்காமல் இருக்கிற அனுபவிச்சுக்கிட்டே இருந்துட்டு கவனிக்காம இருக்கிற உண்மையை சொல்லிக் கொடுக்கறது அவ்வளோதான் புதுசாக ஒன்றும் டீச் பண்றதில்லை அனுபவித்துக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் கவனிக்காமல் இருக்கிறோம் ஆராய்ச்சி செய்யாமல் இருக்கிறோம் அந்த உண்மையைத்தான் காட்டி கொடுக்கிறது சொல்றார் பத்யுகூ காமாய பத்தி ந பிரியாபவதி பத்யுகூ காமாய காமாயனு சொன்னா பிரயோஜனாயங்கிறார் சங்கராச்சாரியர் காமாய் சொன்னா பிரயோஜனாய இங்கிலீஷ் பொருட்டுங்கிறாங்க கணவனின் பொருட்டு கணவன் நாம கணவனிடத்துல செலுத்துற பிரியம் இருக்கே அது கணவனுக்காக நாம கணவனிடத்துல பிரியம் செலுத்தவில்லை பின்ன என்னன்னா நமக்காகத்தான் கணவனிடத்திலே பிரியம் செலுத்துகிறோம் ஏனென்றால் அவர் நமக்கு சந்தோஷத்தை தருவதால் அவர் சந்தோஷத்தை தரவில்லை என்றால் அவரை டைவர்ஸ் பண்ணிவிடுவோம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆனாலும் சரி இப்படிலாம் நடக்குது இப்போது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் பண்ணுற கேஸெல்லாம் நம்ம பார்க்குறேன் முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்க்கை நடத்தின பிறகு இப்போ சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் இடத்துல இருங்கோ நாங்கள் எங்கள் இடத்துல இருக்கோம் இனிமேல் நமக்கு ஒத்து வராது எத்தனை முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒத்து வராதுங்க அதான் ஞாபகம் வச்சுங்க நம்ம சாஸ்திரம் வந்து தர்மம் கடவுளுங்கிறதுனால தான் இல்லறத்தையும் சேர்த்து வச்சுருக்கு எப்போ தர்மம் கடவுளுக்கு முக்கியத்துவம் போய் விடுகிறதோ நம்முடைய கம்ஃபர்ட்ஸ் சுகந்தான் முக்கியமாகிறதோ அப்போ இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும் ஆனால் தர்மம் ஈஸ்வரங்கிற ஒரு விஷயத்தினால் கட்டுப்பட்டுருந்தோமானால் இதெல்லாம் நிற்கும் அதனால தான் நம்ம பெரியவங்கள்லாம் கடவுள் தர்மங்கிறதுனால என்ன தான் அபிப்பிராய பேதம் இருந்தாலும் ஒன்றா வாழணுங்கிற ஒரு பெரிய விஷயத்தை வச்சுட்டாங்க கணவனை பிரிகிறது பெரிய பாப்பம் மனைவியை பிரிகிறது பெரிய பாப்பம்னு வச்சதுனால தான் அந்த பாபத்துக்கு பயந்தே நிறைய பேர் சமாளிச்சுட்டாங்க இப்போ இருக்கிற ஆட்டிடியூடெலாம் சைக்கலாஜிக்கல் ஆட்டிடியூடு தர்மத்தினுடைய ஆட்டிடியூடை இதுக்கு பலம் ஜாஸ்தியாகிடுது தர்மம் உண்மையிலே தர்மத்தை பின்பற்றினா சைக்கா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிடலாம் ஆனால் தர்மத்தில் டேஸ்ட் இருக்கணும் நமக்கு ருச்சி இருக்கணும் அதனால் நான் தர்மத்துக்கும் சைக்காலஜிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலை தர்மமே சைக்காலஜியை பேஸ் பண்ணி தான் சொல்லுகிறது நிறைய விஷயங்களை ஆனாலும் மனஸ் மனோ மனசில் இருக்கிற பிரச்சனைகளை தர்மத்தில் நமக்கு ருச்சி இருந்ததுன்னா ஈஸ்வர பக்தி இருந்ததுன்னா தாற்காலிகமான இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஜென்மா தீரத்துக்காக ஏதோ பாப பிராரப்தம் அப்படின்னு கூடி மட்டும் சமாளிக்கணும் ரொம்ப எல்லாம் மீறி போச்சுன்னா அது வேற விஷயம் ஆனால் இப்போ நான் கேள்விப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் உப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாம் டைவர்ஸ் கேஸ்லாம் நடக்கிறது நான் முக்கியம் இல்லை சுவாமி அவருக்கு அவங்க அம்மா தான் முக்கியம் ஆகையினால என்னைக்கு எனக்கு இந்த வீட்டில் முக்கியத்துவம் இல்லையோ அப்போ நான் இருக்கிறதுல முக்கியத்துவமே பிரயோஜனமே இல்லை அதனால் பெட்டர் தூரத்தை பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி எப்படிலாம் என்னத்தையாவது பழமொழிகளையெல்லாம் சொல்லி தப்பி சொல்கிறாங்க அப்புறம் வேறு விதமான அதுக்கு என்ன பாதில் சொல்கிறது இப்படியே சிக்கலுக்கு மேலே சிக்கல் நான் ஒரு சமீபத்தில் ரீடஸ் டைவர் டைஜஸ்டில் படி ரீடஸ் டைஜஸ்டில் படித்தேன் இந்த டைவர்ஸ் பண்ணவங்களுடைய இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துருக்கான் எல்லாம் ட்ராஜடி தான் கடைசி வரைக்கும் ட்ராஜடி தான் அதுவும் ஸ்டார்டிஸ்டிக்ஸை எடுத்து எழுதியிருக்கான் பரவாயில்ல எப்படியோ போயிட்டு போகிறது இந்த சோசியல் ப்ராப்ளத்திலாம் ரொம்ப பேசின்னு இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை ஆனாலும் நம்முடைய முன்னோர்கள் தர்மத்தினால் எல்லாத்தையும் கட்டி வச்சுக்கிட்டாங்க அதனால் தர்ம பத்னி ந தூ காம பத்தினி தர்ம பத்னி அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்னா இந்த வேதத்தில் வர்ற கதைகளை பார்த்தாலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் சில கல்யாண சடங்குகளை பார்க்கலாம் பிராமணர்களுடைய கல்யாண சடங்குகளை இந்த ஒரு நொகத்தடியை வச்சு அதில் லேசாக தண்ணி விடுவாங்க ஆனால் உண்மையிலேயே மாட்டோட நொகத்தடியே தலையில் வச்சு அஞ்சு பிராமணர்கள் தண்ணியை ஊற்றி அவ்வளோ குளிப்பாட்டணும் அது இப்போ மேக்கப்பு கலைஞ்சு போயிடுமேன்னு பயந்து போய் அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து அந்த அந்த இத்தினோண்டுக்கு அது கூட இப்போ ஐயர் வந்து அதை வெள்ளி தங்கத்துலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டார் அந்த நொகத்தடியை ஏன்னா அவரோட ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த நொகத்தடி அப்படி சொன்னதாக பண்ணி ஒரு பிராமினில் ஒரு ரிச்சுவல் அது ஒன் ஆஃப் தி ரிச்சுவல் கணவன் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நொகத்தடி அப்படி வச்சு அதில் மாமலேஸ்வரி அதில் கொஞ்சம் தங்கத்தை அது இப்போ அந்த தாலியே கட்டிவிட்றாங்க அந்த காலத்தில் தங்கம் வச்சு அதை கட்டி அதில் ஜலமெல்லாம் விட்டு சில மந்திரங்கள்லாம் சொல்லி பூஜை பண்ணிட்டு தான் அதை கட்டுற பழக்கம் இதை பற்றி ஒரு கதையே இருக்குது ஹக்வேதத்தில் ஒரு கதை வருகிறது அபலாபலான்னு ஒரு பொண்ணு அவளுக்கு உடம்பெல்லாம் வெள்ளை அவளுக்கு இந்த குஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வெள்ளை ஒயிட்டாக இருப்போம் குஷ்டம்னு சொல்ல மாட்டோம் அவள் பிறக்கிற போதே அவள் ஒயிட்டு ரொம்ப ஓவர் ஒயிட்டு சில பேர் எப்படி இருக்காங்கள கண்ணு கூட சரியாக தெரியாது அவங்களுக்கெல்லாம் அவள் என்ன பண்ணியிருக்கா அவள் ஒரு பிராமண பொண்ணும் அவளுக்கு வந்து சின்ன வயசில் அந்த காலத்து கல்ச்சர் அந்த சூழ்நிலை வாழ்க்கை நான் வந்து திருமணம்னால் என்னங்கிற ஞானம் சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு அவள் வந்து கல்யாணம் பண்ணிட்ட பிறகு நம்ம இந்திரனுக்கு யாகம் பண்ணுவோம் அந்த இந்திரனுக்கு அதில் அந்த அதில் சோம சோமத்தை அவருக்கு நிவேத்தியம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு ஏன்னா அவள் தினம் இந்திரனை பூஜை பண்ணுவானான் தனக்கு அந்த கொஞ்சம் வயசான பிறகு அவளுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி அந்த பொண்ணு பூஜை பண்ணுவாளாம் இதில் நிறைய கேள்விகள்லாம் உண்டு இந்த கேள்வி இந்த கதையை மாத்திரம் பார்க்குறான் அவள் வந்து கல்யாணம் ஆகலேயே தனக்கு விவாகமாகலேயே அவள் எதுக்காக வருத்தப்படுறான்னா தன்னுடைய சரீர சௌக்கியத்துக்காக இல்லை தர்மத்தை கடைபிடிக்காமல் போயிட முடியும் போயிடுவோமே இந்த பிறவி தர்மத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு கல்யாணம் ஆனால் தர்மத்தை பூர்ணமாக அனுஷ்டிக்க முடியும் அதில் நமக்கு கல்யாண ஆகலேயுன்னு வருத்தத்தில் அவன் இந்திரனை பூஜை பண்ணுறாளாம் அந்த இந்திரனை பூஜை பண்ணின்னு இருக்கா அது ஒரு கதை கொஞ்சம் நாள் பண்ணுறாள் ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான் இந்த சோம லத்தை இந்த சோம சோமக்கொடியை எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு நதியை தாண்டி அக்கறைக்கு போய் அந்த சோமக்கொடி எடுக்க போகிறாள் அந்த சோம கொடி எடுத்துகிட்டு வரும்போது வெள்ளம் வந்துடுறது வெள்ளம் வந்த உடனே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுறான் அப்போ அவன் நீஞ்சிக்கிட்டு அடடாக நான் வந்து விவாகம் பண்ணி தர்மத்தை அனுஷ்டித்து இந்திரனுக்கு யாகங்கள்லாம் பண்ண முடியாமல் போயிடுத்து அப்படின்னு அவளுக்கு ஒரே துக்கம் அந்த துக்கத்தில் இந்த சோம கொடி எடுத்து கையை விட்டுட்டு கை விலகி போச்சு வேறு ஏதோ சோமக்குடி வந்திருக்கு பக்கத்தில் அவள் என்ன பண்ணாலும் அந்த பக்தியினுடைய மேல் ரொம்ப உயர்ந்த பக்தியினால் அந்த சோம கொடி அப்படி வாயால் கடித்து துப்பி இதை இந்திரன் சாப்பிடட்டும்ட்டான் இன்றைக்கி பூஜை நடந்துட்டோம்ட்டேன் இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஆழமாக பார்த்தா இன்னும் உங்களுக்கு கேள்வியெலாம் வரும் அது வேறு விஷயம் அது உடனே அந்த நேரம் இந்திரன் வந்து மேலே போயின்ட்டு இருந்தான் இந்திரன் என்ன பண்ணான் தன்னுடைய அந்த அந்த புஷ்பரத விமானத்தில் அதில் நொகத்தடி இருக்கான் அந்த நொகத்தடியிலேருந்து என்ன பண்ணான்னா அவன் கங்கையை அந்த அனு அக்ரம் அனுகிரகம் பண்ணி அந்த அவன் கையிலேருந்து அந்த நொகத்தடி ஓட்ட வழியாக அந்த பொண்ணு பேரில் விழுந்துதான் அந்த ஜலம் விழுந்த உடனே அவளுடைய உடம்பில் அந்த வெள்ளையும் போயிடுச்சான் அவள் கரை சேர்ந்துட்டா அப்புறம் விவாகமாச்சு அவள் தர்மத்தை அனுஷ்டித்தாள்னு சொல்லி ரிகுவேதம் ஒரு கதையை சொல்கிறது அவள் பேர் அபல அந்த பெண்ணோட கதையை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த ரிச்சுவலே வச்சுருக்காங்க இப்படியெல்லாம் நிறைய ஒரு ஒரு இது வந்து எஜுர்வேதம் படித்தவங்க மாத்திரம் தான் இதை பண்ணுறாங்க எல்லா வேதக்காரங்களும் பண்ணுறது இல்லை ஆனால் கதை ரிகுவேதத்தில் இருக்குது ரொம்ப இதெல்லாம் நிறைய அதில் உள்ளுக்குள்ளே போனால் நிறைய கேள்விகள்லாம் வரும் ஆனால் இந்த கதையோட சாரம் என்னென்னா தர்மத்தில் எவ்வளவு ஈடுபாடு பாரணும் தர்மத்தை கடைபிடிக்கணுங்கிறத வாழ்க்கையோட சிந்தனை ரீதியே வேறு குறிக்கோள் சிந்தனை ரீதி எல்லாமே வித்தியாசமானது இங்கே சொல்லுகிறார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் தர்மத்தையும் ஈஸ்வரனையும் மையமாக வைத்தது தான் தேச வாழ்க்கை ஆனால் இப்போ காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா பணம் வசதி இதுதான் பெருசுங்கிற மாதிரி போனதுனால நிறைய வாழ்க்கையில் சிக்கல்கள் அதிகமாகிவிட்டது அதுக்காக நான் இதெல்லாம் மாற்றுறதுக்கு நம்மளால் முடியாது ஆனால் நாம் புரிஞ்சுக்கணும் எவ்வளவு முடியுமோ இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நாம் ஏதோ கொஞ்சம் தப்பித்தவறி இந்தமாதிரி சாஸ்திரமெல்லாம் தப்பித்தவறி இந்தமாதிரி சாஸ்திரமெல்லாம் படிக்கிறதுனால நம்ம விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறு சிந்தித்தார்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் மாற்றங்கள் தவிர்க்க முடியாதுங்கிறாங்க சேஞ்சஸ் எல்லாம் நம்ம வந்து மாற்ற முடியாதுங்கிறாங்க அதனால் அது சேஞ்ச் ஆகிண்டு தான் இருக்கும் ஒத்துக்கிறோம் ஆனால் தர்மத்தில் ருச்சி இருக்கிறவங்க என்றைக்கு இருக்காங்க தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு ஆசையுடையவங்க என்றைக்கு இருக்கிறார்கள் ஆனால் தர்மத்தில் தான் நம்ம பெரியவங்க நம்மள வாழ சொல்கிறாங்க இவர் சொல்கிறார் இப்போ தர்மமாக வாழ்ந்த இவங்களே பேசிக்கிறாங்க இப்படி தர்மமாக வாழ்ந்தால் இப்படி பேச முடியும் அப்படின் கூட சொல்லலாம் சிந்திக்க முடியும் ஆக பத்யு காமாய பத்தி ந பிரியா பவதி பத்யுகூ பிரயோஜனாய பத்தி ந பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய பத்தி பிரியோ பவதி தன்னுடைய பிரயோஜனத்துக்காகத்தான் கணவன் பிரியத்துக்குரியவனாகிறான் என்னுடைய சந்தோஷத்துக்காகத்தான் நான் கணவன் பிரியம் வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார் உடனே ஒன்று சொல்றார் அதே மாதிரி உங்கள்ட அதே கேஸ் தான் நவா அரே ஜாயாயை காமாய ஜாயா பிரியாபவதி மனைவியினுடைய பிரயோஜனத்துக்காக மனைவி பிரியமானவளாக இருப்பதில்லை பிரியத்துக்குரியவளாக இருப்பதில்லை ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியாபவதி நமக்காகத்தான் நமக்கான தனக்காகத்தான் மனைவியை நேசிக்கிறான் மனிதன் கணவனுக்காக கணவனை மனைவி நேசிப்பதில்லை தனக்காகத்தான் கணவனை மனைவி நேசிக்கிறாள் அதே மாதிரி மனைவிக்காக மனைவியை கணவன் நேசிப்பதில்லை மனைவியின் தனக்காகத்தான் மனைவியை நேசிக்கிறான் நவாரே புத்திரா நாம் காமாய புத்திராக பிரியா புத்திராக பகுவச்சனம் நல்லா அந்த காலத்தில் தசாசியாம் பத்து புத்திரன் இருக்கட்டும்ட்டாங்க பத்து பத்து புத்திரன் புத்திரி ஏன்னு சொல்லலேன்னு கேட்காதிங்க ஒன்சம் பெறுவாயாக புத்திராக கணவனை நினைப்பாயாக அப்படின்னு ஒரு ஆசீர்வாதமே இருக்கு சுமங்கலி ரித பசிய சௌபாகவசை தவாயம் இமாந்திரமேஸ் புத்தாகம் சுபகாஹம் குரு தசாஹாம் புத்திராநாதேஹி பதிம் ஏகாதசம் கிருதி பதியை பதினோராவது புத்திரனாக நினைப்பாயா இப்படி சாஸ்திரங்களில் அதுக்கெல்லாம் பல காரணங்கள்லாம் இருக்குது இன்னைக்கு பாருங்கள் எல்லாருக்குமே குழந்தைகள் ரொம்ப குறைவாகவும் இருக்குது பொறுப்பும் ஜாஸ்தியாகிடுது இந்த காலத்தில் குழந்தைகள் நிறையவும் இருந்தது பொறுப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது ஏன்னா அதை ஒன்று ஒன்று பிரிச்சுன்னு பொறுப்பை அதை அதே மேனேஜ் பண்ணிடணும் இங்கே வேணால் பாருங்கள் பக்கத்தோட்டத்தில் அப்படி தான் இருக்குது இல்லை அவங்கவுங்க அது தானாக வளர்றது அது ஒன்றும் ஒன்றும் பிரிச்சா ஒன்றும் இது இல்லை அந்த நேரத்துக்குன்னா கூட வந்துட்டு போனாங்க இந்த குழந்தைகள்லாம் அது தானாக வளர வாட்டுக்கு குழந்தை இருக்குது வாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கு நம்ம ஒன்றும் வளர்த்த வேண்டியதே இல்லை விழா விளக்கு ஏதோ சாப்பாடு கொடுத்தா போகிறோம் அவ்வளோதான் இது வந்து காலையிலேருந்து பார்த்து அதுக்கு இது பண்ணி அதை சரி பண்ணி இப்போ இது பண்ணி பொத்தி பொத்தி வளர்க்குறதும்பாங்க எல்லாம் பண்ணிடுவோம் இப்போ நரா நவா அரே புத்திராம் காமாய புத்திராக பிரியாபவந்தி புத்திரர்களின் பொருட்டு புத்தர்களுக்காக வேண்டி புத்திரர்களை நாம் விரும்புவதில்லை ஆத்மனஸ்து காமாய வேறு பிரச்சனை வந்ததுன்னா நீ யாரோ நான் யாரோ நீ எனக்கு அப்பாவும் இல்லை நான் உனக்கு பையனும் இல்லைங்கிறான் என்னென்ன பிரச்சனை வந்து விடுத்து சண்டை வந்து விடுது அப்பாவே அப்படி சொல்றார் ஆஹ் புத்திராக பிரியாக பவந்தி ஆத்மனஸ்து காமாய புத்திராக பிரியா பவந்தி நவா அரே வித்திய காமாய வித்தம் பிரியம் பவதி வித்தம்னா எல்லாம் இந்த தோட்டம் எல்லாம் இருக்கு மரங்கள்லாம் இருக்கு அதுக்காகவா அதை பிரியப்படுத்துகிறோம்னா அன்பு நேசிக்கிறோம்னா நமக்கு அது கொடுக்கறது நமக்கு பிரியத்தை கொடுக்க நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுனால அது நாம் விரும்புகிறோம் ஆக செல்வத்தின் பொருட்டு செல்வத்தை நாம் விரும்புவதில்லை நம் பொருட்டுத்தான் செல்வத்தை நாம் நேசிக்கிறோம் விரும்புகிறோம் அப்படி சொன்னார் அடுத்தது பிராமணர்களை விரும்புவது பிராமணர்களுக்காக அல்ல நமக்காகத்தான் பிராமணர்களை விரும்புகிறோம் பிராமணன் என்ன பண்ணுறான்னா எப்போ பார்த்தாலும் கடவுளை பிரார்த்தனை பண்ணி உலகம் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் க்ஷேமாயிருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கான் இவனுக்கு வேலையே தான் ஷன்னோ அஸ்துத் திபதே ஏ ஷஞ்சதுஷ்பதே ரெண்டு கால் உள்ள பிராணிகள் சௌக்கியமாக இருக்கட்டும் நாலு கால் உள்ள பிராணிகள் சௌக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னு சமுதாயத்தினுடைய நன்மையையே எப்பவும் பிரார்த்தனை பண்ணுறதுனால ஜனங்கள் அவனிடத்தில் அந்த காலத்து பிராமணன் அந்த காலத்தில் வேதம் படித்து இப்படியே பண்ணி கொண்டிருந்த இருந்த பிராமணனை பார்த்து சொல்லியிருக்குதுல்லாம் ஆ பிரம்மாங்கிற சப்தத்துக்கு இங்கே பிராமணன் வேதம் படிக்கிறவன் அர்த்தம் ஆஹ் பிரம்மண காமாய பிரம்ம பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய பிரம்ம பிரியம் பவதி ராஜாவை நேசிக்கிறது ராஜாவுக்காக இல்லை நம்முடைய கஷேமத்தை ராஜா கொடுக்கறாங்கிறதுனால ராஜாவை நேசிக்கிறோம் க்ஷத்ரஸ காமாய க்ஷத்திரம் பிரியம் பவதி ஆத்மன பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய க்ஷத்திரம் பிரியம் பவதி லோகானாம் உலகங்கள் எல்லாத்துலேயும் அங்கே எத்தனையோ லோகங்கள்லாம் இருக்கு சொர்க்க மற்ற சத்தியலோகங்கள்லாம் இருக்குது லோகானாம் காமாய லோகாக பிரியாக பவந்தி ஆத்மனஸ்து காமாய லோகாக பிரியா பவந்தி இப்படியே தேவர்கள் அப்புறம் அதே மாதிரி பூதங்கள் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறது கடைசியில் முடித்தார் சர்வசிய காமாய சர்வம் பிரியம் நபத்தி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி நமக்காகத்தான் எல்லாத்தையும் நாம் விரும்புகிறோமே தவிர எதையுமே அதுக்காக அதை நாம் விரும்புவது கிடையாது இது வாழ்க்கையில் வாழ்க்கையை நாம் ஆராய்ச்சி செய்தால் அறிந்து கொள்ளுகிற ஒரு பெரிய உண்மை இந்த உண்மை மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது எனவே ஆத்மாவை பற்றி அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் சொல்கிறார் இதை பற்றிய விரிவான கருத்துக்களை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் ஓம் பூர் पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णात् पूर्णमदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति शांति शांति ओम शांति शांति शांति ओम ईश्वर गुरुरात्मनेति मूर्ति भेद மூதவி வோமவதுவா திணாமூர்த்தி ஹரி ஓ